முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பார்த்து கடைசியா விட்ட இடத்துல இருந்து தொடர்வோம் அர்த்தம் சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த சர்ப்பமாக பாபம் அடைந்த வித்யாதனன் சொல்லிட்டு இடத்துல பார்த்தோம் அவர்கள் வந்து அழகா இருந்த அழகா இருக்கக்கூடியது வந்து சுதர்சனன்னு ரொம்ப பிரசித்தமான வித்யாதனா ஐஸ்வர்யங்கள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருந்தது பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருந்தோம் ரூப சம்பத் இருந்தது திடகாத்திரமான சரீரம் புஷ்டி துஷ்டி இருந்தது விமானத்தில் இருண்ட பல துக்களை செஞ்சரிச்சிருக்கிற போது ரூபம் அழகு அதனால கர்வமடைந்து திமிர் இருந்தது மா குரு தன ஜன எவ்வன கர்வம் அறதி நிமிஷ கால சர்வம் மாயாமயம் இது அகில பிரித்துவா பிரம்மபுரத்தும் பிரவிச பிரித்துவா ஆச்சாரியார் வஜகோவிந்தத்தில் சொல்வார் மா குரு தன ஜன யவன கர்வம் மா குரு தன ஜன யௌவன கர்வம் அதுதான் அப்போது ரூபத்தால் கர்வம் அணிந்து விருப்பமாக இருக்கார்கள் அதாவது அழகில்லாதிருக்கார்கள் தபஸில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள் தபஸில் இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள்னா அழகு முக்கியம் இல்லை அந்த இன்னர் மே முக்கியம் மெண்டல் மேக்கப் தான் முக்கியம் அதாவது மனசு வந்து நிர்மலமாக பவித்திரமா இருக்கும் சுத்தத்தோடு இருக்கும் சித்த சுத்தி இருக்கும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்டவர்கள் வந்து அழகு இல்லாத அப்படிப்பட்ட ஆங்கில ரிஷிகள் அவர்களை வந்து கிண்டல் பண்ண கிராட்டா பண்ண பரிகாசம் பண்ண அப்படி பரிகாரம் பண்ணப்பட்ட அந்த ரிஷிகள் என்னுடைய பலால் எனக்கு வந்து சாப்பம் கொடுத்தார்கள் என்னுடைய பாப்பத்தால் இந்த பிறப்பை அடைவிக்கப்பட்டேன் அதாவது ஒரு கோரமான பார்ப்பதற்கு அருவறுப்பார்கூடிய அந்த மலப்பாம்பு ரூபத்தை அடைந்தேன் கருணாமூர்த்திகள் அவர்களால் அவர்களால் எனக்கு சாப்பமானது கொடுக்கப்பட்டது என்ன லோக குருவாகிய அதாவது லோகத்திற்கு தலைவனாக இருக்கார் ஈஸ்வரனாக இருக்கார் குருவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உங்களால் உங்களுடைய பாதஸ்பர்சம் திருவடியால் தொடப்பட்ட உடனே எல்லா பாப்பங்களும் போயிடுத்து அவர்களை வந்து பரிகாசம் பண்ணதினால் ஏற்பட்ட பாப்பங்கள் தோஷங்கள் அபச்சாரங்கள்லாம் போயெடுத்து சுத்தமாய் பவித்திரமாயிட்டேன் அப்போ பாப்பங்களை போக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா அமீபகன் பாதஸ்பர்சாத் அமீபகன் பாதஸ்பரிசாத் உங்களுடைய பாதஸ்பரிசத்தால அமிய மகன் பாபங்களை போக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா சம்சாரத்திலிருந்து பயந்தவர்களும் அடியேன் பிரபல்ல தன்னை சரணமடைந்தவர்களுமான ஜனங்களுடைய பயத்தை போக்கக்கூடிய அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட பாதஸ்பரிசம் பாத அந்த அழகான தாமரை பாதங்கள் தாமரை மலர் போன்ற பாதங்களுடைய ஒரு திருவடி பட்டதுனால சாபத்துல விடுபட்டுவிடும் நான் உங்கள் தெரிந்தேன் அகம் ஆபுரிச்சேன் நான் உங்களுடைய ஆக்னியை எதிர்பார்க்கிறேன் விடை கோருகிறேன் போகிறதுக்கு லோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்க சர்வ லோகேஸ்வரேஸ்வரன் லோகங்கள் இருக்கு பல லோகங்கள் இருக்குது இந்திரலோகம் வருணலோகம் அக்னி லோகம் சூரியலோகம் சந்திரலோகம் எல்லாத்துக்கும் ஈஸ்வராக இருக்க அந்தந்த அதிபதிகள் அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்காங்க அப்படிப்பட்ட லோகேஸ்வருக்கு ஈஸ்வனார் குழுவுனே பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் சத் மகா யோகி மகா யோகேஸ்வரேஸ்வரர் சொல்றதுலேருந்து இது அந்த ராசனியில் அவனுடைய பவித்திரம் நிரூபப்பணப்படும் ஏ புருஷோத்தமா ஏதேவா உங்களை நான் சரணமடைந்தது பிரபன் ஒரு உங்களை சரணம் அடைந்தது ஸ்ரீகிருஷ்ணம் சரணம் பிரபத்து கரணம் அடைந்தது எனக்கு நீங்கள் போவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்னுடைய இடத்திற்கு போவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி சொன்னான் அந்த வித்யாதரன் சர்ப்ப ரூபத்தில் இருந்த வித்யாதரன் சொன்னார் பார்ப்போம் வளமான விஷயத்தை பார்ப்போம் ஒரு வழக்கத்தை பார்ப்போம் அந்த சர்ப்பம் ரூபத்தில் இருந்த வித்யாதரன் சொல்கிறது என்னென்னா சுதர்சனன்னு பே மிகவும் புகழ்பெற்ற கீர்த்தி வாய்ந்தார் பிரசித்தி பெற்ற வித்யாதரன் அழகு இருந்தது பார்ப்பதற்கு அழகு இருந்தது துஷ்டி புஷ்டி நல்ல திடமான சரீர அமைப்பு செல்வ செழிப்பு இருந்தது ஐஸ்வர்யமுக்கு இருந்தேன் ஒரு காலத்தில் விமானத்தை அப்படி லோகத்தில் சுற்றி வந்தேன் என்னுடைய அழகால் அந்த ஒரு கர்வம் திமுரு அதனால் அழகில்லாத அங்கிரஸ் அங்கிரசு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் ஆங்கிரசு ரிஷிகள் கோத்திரத்தில் இருந்த ரிஷிகள்லாம் பார்த்து அவரில் வந்து கிண்டல் பண்ணேன் தமாஷ் பண்ணேன் அவரில் வந்து நக்கல் அளித்தேன் ரிஷிகளை பரிகாசம் பண்ணேன் என்னுடைய பழையால் கோபம் அடைந்தவர்களால் அவர்கள் கொடுத்த சாபத்தால் இந்த மிக இழிவான இந்த மலப்பாம்பு சரீரம் கிடைச்சது இந்த பிறவி கிடைச்சது கருணையே ரூபமான அவருடைய சாபம் வந்து எனக்கு அனுகிரகமாகப்படுது கருணை வேண்டும் அம்மா ரிஷிகள்னால் க்ணத்தில் கோபம் உடனே குளிர்ந்துருவார்கள் அவர்களுடைய வந்து கொடுத்த சாபம் வந்து எனக்கு கஷேமத்திற்கு காரணமாகிடுது என்ன லோககுருவான உங்களுடைய அந்த தாமரை போன்ற திருவடி மலர்களுடைய ஸ்பர்சம் பட்டு பாப்பம் போயிடுது உங்கள் தரிசனம் கிடைத்தது தரிசனம் கிடைச்சது இல்லையா எவ்வளோ தரிசனங்கள் படைப்பதற்காக பல வருஷங்கள் த தபஸ் பண்ணுறார்கள் இது தரிசனம் கிடைச்சிருக்கான விஷயம் இப்போ நலக்கோபுர மணிக்கிறேவர்களுடைய இதில் நூறு வருஷம் மரமாக இருந்தாலும் நாரதர் வந்து பரம கருணையோடு கொடுத்ததுனால அவர்கள் வந்து கண்ணன் பிறந்து வந்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வயசு வரைக்கும் எல்லா லீலைகளையும் பார்த்துருக்கார்கள் கண்ணனை தரிசனம் பண்ணார்கள் எனக்கு தான் இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ தபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே அந்த தேவிக்கிய வசூதேவர்கள்லாம் அவர் என்ன சொன்னார் ஒரு பன்னெண்டாயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ண தேவ பண்ணார் இவர்கள் வந்து ஆயிட்டேன் அப்போது கருணையே ரூபமான அவருடைய சாப்பும் எனக்கு நன்மையாயிற்றும் உங்களுடைய லோக உங்களுடைய பார ஸ்பரிசம் பற்றியும் பாப்பம் தரிசனம் கிடைச்சிருக்கேன் பாப்பத்தை போகக்கூடியவர்கள் ஏற்கன்னா சம்சாரத்தில் பயத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஜனன மரண சக்கரத்தில் மாட்டி இருக்கக்கூடிய அடியன் மாதிரி இருக்கக்கூடிய பக் பயத்தை போகக்கூடிய உங்களுடைய அந்த பாதார விந்தங்கள் திருவடிகளுடைய பட்டதுனால் சாப்பத்தில் விடுபட்டு நான் இப்பொழுது வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஆயிடும் அகில லோகங்களுக்கும் ஈஸ்வர்கள் இருக்கார்கள் ஒரு லோகத்திலும் ஒரு ஈஸ்வர் இருக்கார்கள் அப்படி பல லோகங்களுக்கு ஈஸ்வர்களுக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரோ ஈஸ்வரேஸ்வரகம் யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரகம் மகாதேவன் அப்படிப்பட்ட தேவன் தேவன் மகாதேவன் பரிமேஸ்வரன் மகா யோகி மகாபுருகன் நல்லவர்களை அதாவது சாதுக்களை ரட்சிக்கக்கூடியவர் பக்தர்கள் ஞானிகள் சாதுக்களை ரட்சிக்கக்கூடியவர்கள் அப்படி உங்களைப்பட்டவங்களை கண்ணா சரணமடைந்தேன் ஸ்ரீகிருஷ்ணம் சரணம் பிரபு ஸ்ரீகிருஷ்ண சரணம் பிரமா ஸ்ரீகிருஷ்ணா சரணம் ஸ்ரீகிருஷ்ணா சரணம் ஸ்ரீகிருஷ்ணா சரணமாக அடைஞ்சு எனக்கு போக கிளம்புறதுக்கு விடை கொடுங்கள் அணுகிற அனுக்கிய அனுமதி கொடுங்கள் நான் வந்து கிளம்புவதற்கு போவதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படி சொன்னான் அந்த மலப்பாம்பு ரூபத்தில் இருந்த வித்யாதரன் சொல்லப்பட்ட வித்யாதரன் சொல் சுதர்சனன் சுதர்சன சுலப்பட்டு அது மாதன்காலம் மாயமயமிதம் கிளம் ப்ரமபரத்து பிரவிஷி விதித்தச்சாரியே சிக்ஷிக்கிரமண்டாத் விமுகம் அது அச்சுரையே எண்ணி சோத்திருத்மா சூனாடி கிம் பூஜை தயஸ்ட பதாஹிச் <द्रम्ण> हम பிரம்மதண்டாத் முதத்தை அச்சுரதர்ஷனா அகிளான் ஷோத்தினன் ஆனமே சத்துனாத் கிம் பூஜ் தனுஜாப்பாசாஹம் பரிக்கமிய விபந்தியோம் ஞா கிருஷ்ணானந்த மோச்சினா இனுப்பமிய அபிவந்தோம் கிருஷ்ணானந்த மோச்சி நஷமியிருஷ்ணாத்மவம் விரோ கசோ விபிரச்சேர்த்தம் புனர்விர்பய்தரைய ஆதா கிருஷ்ணாத்மவம் விரோ கசோ விபிரச்சேர்தர சமாிய கன் நியமம் புனர்விரா கதாச்சோவிமச்சு விஜகுருவனேராம் மத்தியகோஷிதான் கதாதிரதோவிந்தோராமச்சுவிக்கமாக விஜகிருத்தம் மத்தகோ பிரோஷித்தம்மாலலித்திஜன அப்தை சுலங்கிருத்தனுலிப்தங்கோமிணோம் உபீயமானலித்திரை பத்தௌதை கலங்கிருத்த அனுலிப்ங்கோமிணோஷும்பரோ இருபத்தி ஒன்று பதினேழாவதே மருணி பாப்போம் மூலத்தேவிப்போம் தசமஸந்தம் பூர்வா முப்பத்தி நாலாவது அய்மண்டாத் விமு சத்துரேம गृणन अखिला श्रोत्र आत्मान चाहें भूय तस्पिते ब्रह्मदंडा मुक्त अद्य अचुदर्शनाम गृणनखिला श्रोत्र आत्मान चध्यपुना कि भूय तस्पृपिघ्यादा साहम பரிக்கமியிவந்தர்ஷனோ திவாரந்த மோச்சி அப்பா பரிக்கமியிவந்தஜர்ஷனோரந்த மோச்சினா வைபவம் பஜவு கசோ விஷிரச்சேர்த்த சமிய தன் நியமம் புனர்விர்ப்பு தரியந்தா நஷமியிருஷ்ணாத்மவம் பிரஜவுசோ விமிழச்சேர்த்தரின் நியமம் புனர்வம் கிருய்தே கரெந்தா ஆதாய கதாச்சோவிமச்சு விஜயகோவனேராம் மத்தியகோவிரோஷிதிரோவிந்தோராமச்சு கடா கடாவிந்தோராம விஜய்ருவனேராம் மத்தியகோபிரஜோஷிதா பகீயமானிஜனகை சுலங்குரலித்திஜனமனோலித்திஜன பத்த சௌகிருதே சுலங்கிருத்தா நொலிப்தாங்கோ சுலக்மண விருஜேம்பரோ இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அர்த்தமாக சுகர் சொல்கிறார் இப்படி அச்சுதா பக்தர்களை கைவிடாரும் அச்சுதன்னா நுழைவுடுது அச்சுதன்னா நுழுவ விடாதன் எப்படம் தன்னுடைய சரணமடைந்தவர்களை நழுவ விடாரும் கைவிடாதோம் நழுவ காப்பாற்றக்கூடிய உங்களுடைய தரிசனம் கிடைச்சதுனால நான் வந்து உடனே அந்த ஆங்கிரசு கோத்திரத்தில் உள்ள பிராமணர்களுடைய ரிஷிகள் தாப்பத்துலேருந்து விடுபட்டு விட்டேன் சாப்ப முக்தி கிடைச்சி கொடுத்து உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவன் கேட்கார்கள் எல்லோருமே உச்சரி சொல்லக்கூடியவனால் கேட்கக்கூடியவர்களும் எல்லோருமே தன்னையும் சரி மற்றவர்களையும் பரிசுத்தம் பண்ணுகிறார்கள் இதுதான் நாம சங்கீர்த்தனை மகிமையை இங்கே சொல்கிறான் அந்த வித்யாதரன் வாயிலால் அப்போது யார் ஒருத்தர் உங்களுங்க கிருஷ்ணா வாசுதேவா கோவிந்தா இப்படி நாமாக்களை உச்சரிக்கிறாரோ அதை கேட்கக்கூடியவர்கள் எல்லோரையும் தன்னையும் சேர்த்து அப்பொழுது எல்லோரும் பரிசுத்தமாக பண்ணுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து கேட்கக்கூடியது கேட்டால் போகிறோம் என்ன பண்ண போகிற இல்லைங்க அதாவது மேக்சிமம் உங்களுக்கு கஷ்டம் அதை டவுன்லோட் பண்ணணும் கேட்கணும் என்ன மாதிரி கேட்க இது கொஞ்சம் ஹியரிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதாவது ஸ்ரோத் ஏஞ்சியை கொஞ்சம் தரார் பண்ணால் இதை போட்டுக்க வேண்டியது தான் அந்த இயர்ஃபோன் போட்டுன்னு கேட்கலாம் இல்லைன்னா நேராக கேட்க வேண்டியது தான் நீங்கள் ஃப்ரீ டைமத்தில் மத்தியானம் படுத்துக்கிற ரெஸ்ட் எடுக்கிற போதோ ராத்திரி படுத்துக்கிற போதோ தனியாக இருக்கிற போதும் கேட்கலாம் அவ்வளோதான் ட்ராவல் பண்ணுற போது கேட்கலாம் அவ்வளோதானே அப்போது உங்களுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்களாம் கேட்கக்கூடியவர்களாட்டும் எல்லோருமே அப்போ பரிசுத்தம் பண்ண அப்படிப்பட்டவங்களுடைய உங்களுடைய திருவடியால் பட்ட ஸ்பர்சம் பட்டவனுக்கு பவித்திரம் ஆகிறான்னு சொல்லணுமா என்ன உங்களை நாமாவை சொல்ல கேட்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடியவர்களும் எல்லாரையும் சேர்த்து பரிசுத்தம் பண்ணால் அப்படிப்பட்ட பகவான உங்களுடைய பாதஸ்பர்சத்தால் தொடப்பட்டவன் சுத்தமாகிறான் பரிசுத்தமாகிறான் தூய்யமாகிறான் அப்ப பவித்திரமாகிறான் சொல்லுமா என்ன இப்படி சுதர்சன ஆனால் அந்த சுதர்சனன் பெயர் பட்ட அந்த வித்யாதன் மகா பகவான்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு கிருஷ்ணன்ட்ட விடைபெற்று கொண்டு பிரதணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பொருகலகத்து போய் சேர்ந்தான் அந்த அப்படியும் பாப்பத்திலேருந்து விடுபட்டான் மலப்பாம்பு ரூபத்திலேருந்து விடுபட்டான் அங்கிரச கோத்தில் வந்த ரிஷிகளுடைய சாப்பத்திலேருந்து இந்த வித்யாதரன் வித்யாதரனான சுதரத்தில் விடுபட்டான் பொருகுலவத்து போயிட்டான் அந்த கோபுரம் அந்த மலப்பாம்பு பிடியிலேருந்து விடுவிக்கப்பட்டான் அதுனே கோபுரர்கள் அப்படி கிருஷ்ணனுக்கு தனக்குன்னு அமைந்த அசாதாரணமான அதாவது ஒரு திவ்யமான ரொம்ப தெய்வமான வைபவத்தை நேரில் பார்த்து ஆச்சரியமடைந்த மனசு கொண்டவர்களான அப்புறம் அதுக்கப்புறம் அம்பிகாவனத்தில் பூஜை போன்ற நியமங்கள்லாம் பரமேஸ்வனுக்கு பண்ண வேண்டியது அம்பிகா அம்பாளுக்கு போன்ற நியமத்தெல்லாம் முடித்து கொண்டும் மிகவும் ஆதரித்தாக ஆதரவோட பெருமையோட மரியாதையோட இந்த வைபவத்தை சொல்லியுண்டே கோகிரத்தை வந்து சேர்ந்தார் கோகிரத்துக்கும் வந்து சேர்ந்தார்கள் அப்படி வந்தார்கள் அப்போது அப்போ ஒரு நேரத்தில் அற்புதமான பராக்கிரமசாலிய பலராமனும் கிருஷ்ணனும் பிருந்தாவனத்தில் ராத்திரியில் கோபக்திகள் நடுவில் இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தது அப்போ தங்கள்ட்ட அன்பு வைத்த அழகாக பின்தொடரப்பட்டு பாடப்பட்ட குள் வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க சந்தனம் போன்ற வந்த கந்தவாசத்திலாம் பூஜின்னு இருக்காரு மாலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கார்கள் அப்படி ஈர்க்கக்கூடியவர்களால் தொடரப்பட்டார் அத்த மறுபடியும் பார்ப்போம் விவரமா பக்தர்களால் கைவிடாத அவனை சரண அடைந்தவர்களை ஸ்ரீகிருஷ்ண சரணமமான இருந்தால் சரணமடைந்தவர்களை கைவிடாதவன் மாதவன் கைவிடாதவன் மாதவன் கோவிந்தன் அச்சுதன் அவனுடைய உன்னுடைய பேர் கோவிந்தன் கிருஷ்ணா வாசுதேவன் அச்சுதன் உன்னுடைய திருப்பயரை சொல்வதனால அதனை கேட்கக்கூடிய பவித்திரமாக்கிடுகிறார்கள் உங்களுடைய பாதஸ்பர்சத்தை அடைந்தவனுடைய பத்தி சொல்லணுமா அதனால உங்களுடைய தரிசனம் கிடைத்தே பிராமண சாபத்திலிருந்து விடுபட்டு இப்படி சொல்லிட்டு அந்த பரமாத்மாவை கண்ணனை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வணங்கி அவற்றை விடைபெற்று கொண்டு சுதர்சனன் சொல்லப்பட்ட அந்த வித்யாதன் இதுக்கு போயிட்டான் சொர்க்கத்துக்கு போய்சேர்ந்தது நண்பரும் அவர்களுக்கு வந்து மலப்பாம்பால் ஏற்பட்ட கட்டத்திலிருந்து விடுபட்டார் மலப்பாம்பினுடைய பிடியிலேருந்து விடுபட்டார் கிருஷ்ணனுடைய ஆத்மசக்தியும் தெய்வ சக்தியை நேரில் பார்த்த கோகுரவாசிகள்னால் தெய்வ சக்தி அமானுட சக்தி ஆத்மசக்தியை நேரில் பார்த்த அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காருங்க அங்கே வந்த அந்த என்னென்ன நியமங்கள் இருந்ததோ அந்த நியமங்கள் எல்லாத்தையும் அந்த பூஜைகள் எல்லாத்தையும் முடித்து கொண்டும் ஸ்ரத்தையோடு ஆர்வத்தோடு இதை பற்றி பேசின்றேன் கண்ணனுடைய லீலைகளை பேசின்றேன் கோகுலத்துக்கு திரும்பி வந்தார்கள் இந்த பொழுது பிருந்தாவனத்தை ஒரு நாள் அற்புதமான மிகுந்த ஆற்றல் பராக்கிரமம் கொண்ட வரலாம் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் கோபிகள் நடுவில் நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கார்கள் அப்படி விளையாடி இருக்கார்கள் ரெண்டு பேரும் ஒசந்த பட்டு வஸ்திரங்கள் உதவு கொடுத்தி கொண்டிருக்காங்க புஷ்ப மாலைகள் எழுந்திருக்கிறார்கள் பூ மாலை அணிந்திருக்கிறார்கள் பட்டாடை கொடுத்துருக்கணும் நல்ல வாசனமான சந்தனங்கள்லாம் பூசிந்துருக்காங்க சென்டெல்லாம் பூசி இருக்காரு அவர்கள்ட மியம் பிரியம் கொண்ட கோபிகள்லாம் அவர்களை பற்றி இனிமையாக பாடிக்கொண்டுக்கா கண்ணனும் பலராமனும் வசத்தியான கண்ணன் வந்து பட்டு பீதாம்பரம் அவருக்கு நீல பீதாம்பரம் சொல்லப்படுது பின்னாலே வர்றது அதை உடுத்தி கொண்டிருக்காருங்க பூ மாலைகள்லாம் நல்ல வாசனையான பூமாலைகள் எழுந்து கொண்டிருக்கணும் சரீரத்தில் சந்தனம் சென்ட் எல்லாம் புசிந்துக்கணும் நறுமணம் பூசிந்துக்கணும் அப்படி அலங்காரத்தோடு இருக்கணும் அவர்கள்ட்ட மிகவும் பிரேமம் பக்தி பிரியம் கொண்ட ஸ்நேகம் கொண்ட கோபியர்கள்லாம் அவர்களை பற்றி இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார் மேலே பார்ப்போம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் நிஷாமுகம் மானு எந்தோ மல்லிகா கந்தமத்தாலி துஷம் குமுதவா மானையோத்தோடு மல்லிம்தனே துஷம் குமுதவோ மனசிரவணம கல்பயோமூர் ஜகதோ சுவூத்தம் மனமங்கலம் தௌ கல்பயோமூர் கோப்பத்தீத்திய மூர்நம்சுக்கூலமாத்மா திரே சசிரஜம் தரப்பீத்த மூர்நம்சுகூலமாத்மா திரே தசிரஜம் தரம் விக்கிரோஸ்வேரம் கயோ சம்பிரம்தங்கச்சோட சங்கச்சோட தனதானு தனதானுச்சரோ அபியே எவ்விதஸ்வேரம் காயத்து சம்பிரமே சங்கச்சோட இனதானு தனதானுச்சரோ அபியாதி தயோர்ரீட்சம் கால காலையிசி உதீட்சா சங்கிதா தயோசோ ராஜன் தன் பிரமன ம் காலி ஆமாசி உதீச்ச ஆமாசம் கிதாம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இந்த சமஸ்கரணம் பூர்வார்தம் முப்பத்தி நாலாவது தியாயம் ரெண்டாவது சரித்திரம் இதில் சொல்கிறார் சுகபிரம்மரிசிகள் நஷாமுகம் மானந்தோ உதுத்தோடபார்கம் மல்லிமத் தா துஷ்டம் கிரோதவா உதுடபத்தார மல்லிமத்தலே துஷ்டம் கிரோதவா ஜகோசர்வூத்தம் மனசிரவணம்தல்போ ஜுபத்தை பரமண்டலமூர் ஜகதோ சர்வூத்தம் மனசிரவணம் மங்களம் அப்பயோ ஜுகமலமூர் தீத்தமாக்கணிய மூர்தான் நூப்பம்சிரூலமாத்மா சேசந்தோப்பீத்தமார் சம்மசுகூலமாத்மா திரேசிரஜம் கவம் விக்கிடுஸ்வரம் காயோ சம்பிரம்தவத்தை சங்கச்சோட தனதானு தனதாச்சா விக்கிடுஸ்வரம் காயோ சம்பிரம்தவத்தை தயோர் ராஜன் தன் பிரமராஜனம் குரோசந்தம் காலியாம திசி உதீட்சாம் அசங்கிதான் தையோர் நிரீக்ஷோ ராஜன் சன்னாசம் பிரமதாஜனம் குரோசந்தம் காலியாம திசி உதீட்சாம் அசங்கிதான் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டுல இரண்டாவது ஒரு சரித்திரத்தை இங்கே சொல்கிறார் அப்படி அவர்கள் வந்து கிருஷ்ணனும் பலராமனு அலங்காரத்தோடு இருந்தார்களா சந்தனம் பூசிட்டு இருந்தார்களா அப்போ உதித்தோடு பார்த்தா இருக்கும் உதித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கொண்ட மல்லிகையினுடைய வாசனையால் அப்படி ஈர்க்கப்பட்ட வண்டுகளால் அப்படி உலாவப்பட்டு ஆம்பல் பூ வாசனையோட கூதம் குவுதாக பூசும் வாசனையோட கூட அந்த காற்றத்தால் வீசப்பட்டு காற்று வருது அப்படி அந்த ராத்திரியினுடைய ஆரம்பத்தில் அப்படி அவர்கள் பாடிக்கொண்டு கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டு அந்த ரெண்டு பேர்களும் சமஸ்திராணிகளுடையும் மனதிற்கும் காதுகளுக்கும் உங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வர ஜாதிகள் ஸ்வர மண்டலம் ஆரோக அவரோகணம் அதை வந்து சேர்ந்தே வைத்து ஸ்வர ஜாதிகள் இருக்குது ஆரோகண அவரோகனுக்கு சேர்த்து கற்பித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க அதனே அப்படி கோபிகள்லாம் அந்த பாட்டை கேட்டு பலராமனு கிருஷ்ணன் பாடுறது அவர்கள் பாடி கோபிகள் பாடினார்கள் பலராமனு கிருஷ்ணன் இப்படி சுவரஜாதிகளோடு ஆறாவர்கிட்ட பாடுறது அந்த பாட்டை கேட்டு அதனால் மயங்கி போய் அவருடைய பத்திரம்லாம் அப்படி நழுவி போகுது தலையில் இருக்கிற மா பூமா போகுது அப்படி அவருடைய தேகத்தினுடைய அபிமானத்தையே அவர்கள் அறியவில்லை மேலே பார்ப்போம் கிருஷ்ணன்